என்ற ஒரு நாயனார் இவருக்குற்காலத்தவர்கள் அதிபக்தி ரொம்ப பக்தி உள்ளவர் என்று அதிபக்தான் சொல்ல முடியாத மிக அதிகமான பக்தி உடையவர் என்று இவர்கள் சொல்லை பார்த்து பெயர் வச்சார்கள் இவருடைய உண்மை பெயர் மறைஞ்சு போச்சு பெற்றோர்கள் வைத்த பெயர் இயற்கை பெயர் என்னன்னு நமக்கு தெரியல இவர் எந்த ஊர்ல இருந்தார் என்பதை சொல்ல வரும்போது நாகப்பட்டினம் என்ற அவருடைய ஊர் சொல்றார் சோழர்கள் அரசாண்டு கொண்டு வரும்படியான உரிமையுடையதாகிய காவிரி பாயும்படியான சோழ நாட்டிலே இருக்கிறது இந்த நாகப்பட்டினம் என்ற நகரம் அந்த நாகப்பட்டின நகரம் எப்படிப்பட்டது என்பதை வர்ணிக்க வரும்போது தாம நித்தீல கோவைகள் சரிந்திட சரிந்த தேமலற்குழல் மாதர் பந்தாடு தெற்றிகள் தன் கருத்திலே முத்துமாளிகள் ஆடி அசைய வீட்டு திண்ணைகளிலே இருந்து பெண்கள் பந்தாடுகிறார்கள் கழந்தாடுகிறார்கள் காமர் பொற்சூடர் மாளிகை கருங்கடல் முகந்த மா முகிர்குளம் மலையன ஏறுவருங்க அப்படி வீட்டினுடைய மாடிகளிலே கடல்ல தண்ணீரை குடிச்சு கொண்டு வந்த மேகங்கள் அந்த மாடிகளை பார்த்து இதுதான் மலை என்று சொல்லி மேலே ஏறி போகின்றன என்று வர்ணிக்கிறார் அந்த வீட்டில் இருந்த பெண்கள் விளையாடும் போது என்ன ஆபரணம் அணிந்தார்கள் முத்து மாலை அணிந்தார்கள் என கடற்கரை ஓரம் முத்து நிறைய கிடைக்கிறது முத்து அவர்களுக்கு இயற்கையாக கிடைக்கிறதுனால முத்து மாலையே அவர்கள் ஆபரணமாக கொண்டார்கள் மகளிருக்கு அந்த ஊரில் இயற்கையா மேகங்கள் எல்லாம் உயர்ந்து போகும்போது வீட்டு மாளிகையை தொட்டுக் கொண்டு போகின என்று இயற்கை வளம் சொல்ற பெருவையச் சேரி பேரொழி பிறங்களின் நிறைந்த திருமகக்கு வாடு சேர்விடம் ஆதலின் அந்த மதுரையானது பெருமகள் வாழக்கூடிய இடம் செல்வம் நிறைந்த ஊர் நான் பெரிய பெரிய பணக்காரில் ஈர்க்கிற ஊர் அப்படித்தான் அவர்கள் நினைத்தார்கள் அவ்வளவு செல்வம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த ஊர் அவ்வளவு செல்வாக்கா தெரியல மூணு வருஷங்களுக்கு முன்னெல்லாம் வியாபாரிகள் இருந்திருக்கிறார் கடல் தன்னிலும் பெரிதியன திரைபோல் கரிவரித்தொகை மணி துயில் சொறிவது கடல்ல இருக்கக்கூடிய கடலுக்குள் கிடைக்கிற பொருளை காற்றிலும் நாகப்பட்டினத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட பொருள்கள் அதிகம் அப்படின்னு சொல்ற கடலுக்குள்ளே போனா முத்து இருக்குது மாணிக்கம் இருக்கு பாவளம் இருக்கு இதெல்லாம் சேர்க்குதே அதை விட அதிகம் இந்த நாகப்பட்டினத்துல சேமித்து வைக்கப்பட்ட பொருள்கள் கரி தொகை மணி யானை குதிரை மாணிக்க கற்கள் ஆடை வர்க்கங்கள் என்று சொல்வதற்கு முடியாத பொருள்கள் அங்கே இருந்தனாடு எல்லா பொருளும் அங்கே வந்து குவிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்றன பதினெட்டு பாஷை பேசுகிற ஊரில் இருக்கிற மக்கள் என்னென்ன பொருளை தயார் பண்றார்களோ அத்தனையும் இந்த ஊர்ல விக்குது ஆகவே கோடி நீள்தன குவையுடன் குவலயம் காணும் கொடிக்கணக்கான செல்வத்தோடு ஒன்று நிறைக்கக்கூடிய அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆடி மண்டலம் போல்வது அணிகளர் மூது ஒரு பூமி தேவியானவள் தனக்கு முன்னே இருந்த ஒரு கண்ணாடியை பார்த்தால் அந்த முகம் தெரியும் அல்லவா அல்லது உருவம் முழுவதும் தெரியும் அல்லவா அந்த பூமி தேவியினுடைய முழு உருவம் ஒரு கண்ணாடிக்குள் எப்படி சுருக்கமா தெரியுதோ அதுபோல் இந்த உலகத்தில் பல இடத்தில் விளைந்த அத்துணை பொருளும் ஒரே ஊரில் இருக்கிறது என்று சொல்ல எப்படி போயிடுது ஆக ஆடி மண்டலம் போல்வது கண்ணாடி மண்டலம் போல எப்படி நீல்தன குடியுடன் உலகத்தையே பார்க்கிற ஒரு கண்ணாடியாக இருக்கிறது உலகத்து சரக்கு முழுவதும் உலகமாகிய பூமி தேவி ஒரு கண்ணாடியில நின்று அந்த கண்ணாடிக்குள் எப்படி எல்லாம் அடங்கி இருக்கோ அதுபோல் உலக பொருள் அத்தனையும் இங்கே அடங்கி இருக்கிறது என்ற கருத்துக்காக இந்த ஓமையை சொல்ல வர தனிப்பட்ட ஒரு தெரு நுழைப்பாடி செம்பட தெருன்னு ஒரு தெரு இருக்குன்னு சொல்றார் சேக்கிழா கதை சொல்ற போது அந்த தேசத்துக்குள்ள ஒரு ஊர் சொல்லுவார் அவ்வளவுதான் ஊருக்குள்ள நாயனார் வாழ்ந்தார் சில சமயத்தில் நாயன்மார் எந்த ஊர்னு கூட தெரியாது கூட சொல்ல முடியாது மூணு இடத்துல தெரு சொல்லியிருக்கார் இந்த தெருவில் வாழ்ந்தாங்க ஊரு நாடு ஊரு ஊர்ல தெரு இந்த அதிபத்தர் எங்க வாழ்ந்தார்னா சோழ நாட்டில் நாகப்பண்ணங்கிற ஊர்ல நுழைப்பாடிங்கிற தெருவில் இருந்தார் நுழைப்பாடு செம்பட தெரு என்பவர் செம்படவர் பாடிங்கிறது தெரு செம்பட இருந்தார் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றார் அதுபோல நந்தனார் கதை சொல்ற போது நந்தனார் சோழ அவர் ஆதனூர்ங்கிற ஊர்ல புலைப்பாடி என்ற தெருவில் இருந்தார் புலையர் தெரு வாழ்கிற தெருன்னு ஒரு தெரு பேரே சொல்ற புலப்பாடியும் நுழைப்பாடி ஆகிய இந்த வரலாற்றாட தெரியும் அதாவது சக்கரப்பாடி தெருன்னா செக்கார்கள் வாழ்கிற எண்ணெய் தயம் ஆட்டி வாழ்கிறவருக்காக பாருவோம் செக்கு வாணியர்கள் அந்த வாணியர் வாழ்கிற தெருன்னு ஒரு தெரு வந்து இருக்கு காஞ்சி காஞ்சிபுரம் திருவற்றியூர் திருவற்றியூர்ல அந்த செக்கு வாணியர்கள் வாடுகிற தெரு அந்த தெருவில் வாழ்ந்தவர் என்று அவர் கணக்கு சொல்றார் நாயன்மார்களுக்கு தான் தெரு சொல்லி இருக்கிறார் அதுல இங்க நுழைப்பாடி என்ற தெருவை பார்க்கணும் அதன் வர்ணனை அந்த ஊரை வர்ணிக்கிற போது புயல் அளப்பனை என வலை புறம்பனை குரம்பை செம்பட தெருவில் செம்புடர் வீட்டுல வலையை காயப்போட்டிருக்காங்க எங்க பார்த்தாலும் வலை விரிச்சிருக்கு அப்ப அவங்க தெரியும் நீளம் எவ்வளவு அகலம் இருக்கு என்று ஒரு அளவுகோல் போட்டு அளக்கிறது மாதிரி மேகமே வந்து அளக்கிறது மாதிரி இந்த வயல்கள் வலைகள் விரித்து போடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்ற வலையினாலே ஊரை அளந்தார்களா அயல் அளப்பன மீன் விலை பசும்பொன் இன்னக்கல் இவர் அந்தவருடைய செல்வத்தை எப்படி அளந்து பார்த்தார்கள் அப்படின்னா அவர்கள் பிடிச்சு கொண்டு வந்து போடுகிற ஒரு மீன் குவியல் ஒரு பக்கம் வித்துவிட்டு வாங்கி போடுகிற காசு பொற்காசு போயிட்டு பொற்காசு ஆகவே அவர்கள் மீன் மீனை எப்படி அளந்து பார்த்தார்கள் என்றால் மீன் குவியலை பொன் குவியலோடு ஒப்பிட்டு அளந்து பார்த்தார் கொண்டு வர பொண்ணை கொட்டு ஒரு எவ்வளவு அளவு இருக்குன்னு பாக்குறேன் அதுக்கு சோமாயிரம் ரூபாய் மீனை கொடுக்கிறேன் அப்படி என்று மீனை பொண்ணுக்குச் சமமான அளவுக்கு விற்றார்கள் என்று சொல்லவர் விடுந்து மில் வாழ்கள கொணர்ந்த கயலப்பன செம்படவர்கள் படக ஓட்டி கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த மீனை கயல்கள் என்ற மீன்கள் அது கொண்டு வந்து கொட்டினார்கள் அந்த கயல்களை பரத்தியர் கண்ணடும் கருணடும் கண்கள் அளப்பன அந்த கயல் மீனை அந்த செம்படவரின் மனைவிமார்கள் கண்கள் அளந்து பார்த்ததாம் என் கண்ணு மாதிரி இந்த கயல் மீன் இருக்குதா கயல் மீனை புலவர்கள் கண்ணுக்கு ஓமை சொல்லுவார்கள் இப்படி ஓமை சொல்றார்களே நெசமா இருக்குமா மீன் போல கண் மீன் போல கண்ணுன்னு சொல்றார்களே அப்படி இந்த கண்ணால பார்த்தார்களாம் அந்த உம் செம்பட பெண்கள் செம்பட பெண்கள் என் கண்ணு போல இருக்குங்கிறார்களே என் கண்ணு மாதிரி இந்த மீன் இருக்குதா என்று அதை அளந்து பார்த்தார்களாம் உணங்கள் மீன் கவர் நசை குரு குருந்த அப்போ அங்க மீன்களை காய வைக்கிறார்கள் அதான் உணங்கள் மீன் திங்கின் முன்னு சில பறவைகள்லாம் வந்தது ஆனா அந்த மீனை காய வைக்கிற செம்பழ வச்சு அங்கே உட்கார்ந்து அவளுக்கு பயந்து கொண்டு வந்த அந்த பறவை மரத்து கிளையில உட்கார்ந்துரு உணங்கள் மீன் கவர் ஒரு நசை குருகுடன் பறவைகளெல்லாம் அந்த காய வைத்த மீனை தின்ன வேண்டும் என்ற ஆசையோடு வந்தன கனங்குள் ஓதிமம் கருஞ்சினி புன்னயம் காணல் அந்த மீன்கள் வந்த அன்னங்கள் எல்லாம் புன்ன மரத்தின் உட்கார்ந்து கீழே இறங்க பயப்படுது அந்த உணவத்திங்க ஏன்னா அங்க நுழைச்சி நிற்கிறாள் செம்பட அதை பாதுகாக்கிறாள் இது சாதாரண விஷயம் ஆனா அந்த பறவை என்ன சொல்லுது அங்க போனா அந்த பெண்கள் நடக்கிற நடைக்கு நான் தோத்து அவர்கள் போய் நான் அவமானப்படப்படாதுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்குதான் ஒரு வேற விதமான முறையில இவர் சாமர்த்தியம் பண்ணி கொண்டு போகிறார் காணல் அணங்கு நுண்ணுடை நுழச்சியர் அசை நடைக்கு அழிந்து அவர்கள் நடக்கிற நடைக்கு வெட்கப்பட்டு அங்க உட்கார்ந்துருக்கான் சிங்கத்துக்கு பயந்துகிட்டு வரலயா அடிச்சுவா விரச்சுவா கள்ள விட்டறிவான்னு பயப்படல அவ நடந்து மனங்குள் கொம்பரின் மருங்குழியல அந்த கலையை விட்டு கீழே இறங்கவே இல்லை அப்புறம் வலை நெடுந்தொடர் வடம்புடை வலிப்பவர் ஒலியும் பெரிய வலைய வீசி விட்டு மீன் கரையிலிருந்து மீனவர்கள் ஒரு சேர இழுப்பார்கள் அந்த வலை கயிறை இழுக்கிற மீனவர் போன்ற சத்தம் கேட்குது விலை பகிர்ந்து மீன் குவை கொடுப்பவர் விழி ஒலியும் மீனை விலைக்கு விற்கிறவர் போன்ற சத்தம் அலை சிறந்த பெண் வலை சொறி பரதவர் ஒலியும் அங்க மற்ற பரத விலை வலை சொறிபவர் கொண்டு வந்து கொட்டுக்கிறவர்களுடைய சப்தம் ஒன்னும் அலைநடுங் கடல் அதிர்வொலி கடலினுடைய சத்தமும் அங்கே பெரிய சத்தமாக கேட்கிறது அப்பேற்பட்ட நுழைப்பாடியிலே நுழை பிறந்தவர் சிவபெருமானிடத்திலே அன்பு கொண்டவர் இளம்பிரை முடியவர் அடி தொண்டு விரியும் திரையணிந்த சிவபெருமானுக்கு திருவடி தொண்டு செய்பவராகிய ஒருவர் அதிபக்தர் என்ற பெயரிலே அங்கே வாழ்ந்து வந்தார் செம்படர் குளத்திலே பிறந்தவர் ஒருத்தர் பதம் பே அந்த அதிபத்தர் அன்பர் நுழையர்தம் தலைவராய் செம்படர்களுக்கு இருந்தார் செம்படர்களுக்கு இந்த அதிபத்தர் தலைவர் இயக்கி கடலுக்கு இடத்துல பல படகுகள் படவு படவு இயக்கி இன்னைக்கு படகு கூனா போட்டு ஆனா பழைய காலத்தில் படவு என்று உகரம் போட்டு எழுதியிருந்தார்கள் அதாவது படுதல் என்றால் விளைத்தல் உண்டாக்குதல் கடல்ல வளைய வீசி அங்கிருக்கிற மீன்களை பிடிச்சி கப்பல்ல போட்டுக்கிறதுனால அது விளைவிக்கிற இடம் உண்டாக்குற இடமாக அந்த கப்பல்களை கருதினார்கள் அதனால இது என்று பெயர் அந்த படவை உடையவர்கள் தான் செம்படவர் செம்படவர் ஒரு பேர் இருக்கு இல்லையா மீன் பிடிக்கிற குலத்தவருக்கு செம் அழகான படவர் படவு என்ற தோணிகளை உடையவர்கள் என்று நான் வழக்கில் சொல்றதே இல்லை சொல்ற அப்ப படவு சரியா படகு சரியான்னு பார்த்தா படகு தான் சரியா இருக்கு சேர்க்கடார் அதனால்தான் படவர் இயக்கி என்று சொல்றேன் செலுத்திக் கொண்டு போய் மீன் பிடித்து அந்த வளைத்த மீன் படுத்த முன் குவிக்கும் அந்த குவைகளை எல்லாம் மீன்களை கொண்டு வந்த கரையிலே ஒரு பெரிய குவியலா குறிக்கும்படியான பல்குவை உழைப்பில எத்தனையோ குவியல்கள் அவருக்கு சொந்தம் இருக்கிறார் அப்படி செய்கின்ற அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கிறார் ஆனா இது சரியான தொழிலா அது பாவமில்லியா சேர்க்கிறார் எடுத்துக்கிறார் முட்டில் மீன் கொலை தொழில் மீனை கொலை செய்கிற தொழில் இவங்க செய்கிறது அது ஒரு உயிர் கொலை மீனை கொன்று அதை பிடித்துக் கொண்டு வருகிறதுனாலே ஒரு கொலை தொழிலைத்தான் இந்த சாதியார் செய்கிறார் மீன் கொலை தொழில் வள அந்த கொலை தொழில் செய்கிறவராய் இருந்தாலும் வலை முகுந்தப்பட்ட மீன்களில் அந்த வலையிலிருந்து கொண்டு வந்த மீன்கள்ல ஒரு தலைமீன் ஒரு ஒப்பற்ற தலைமீன் ஒரு உயர்ந்த மீன் அல்லது முதல்ல பிடிக்கிற மீன் இது ஒரு பெரிய தகராறான ஒரு விளக்கம் இந்த வரிக்கு மாற்றியது ஒரு தலைமீனை விட்டு வந்தார் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காரு தலைமீன் என்றால் மிக உயர்ந்த மீன் ஒரு பத்து மீனை படிச்சுட்டு வந்தா அதுல எந்த எது ரொம்ப விலை உயர்ந்த மீனோ அதை இறைவனுக்கு கொடுத்தாருன்னு அர்த்தம் பண்ணலாம் இல்ல இல்ல முத முத பிடிச்ச மீன் எதுவோ அதை இறைவனுக்கு கொடுத்தாருன்னு அர்த்தம் பண்ணலாம் தலைமீன் என்பதற்கு முதல் முதலாக பிடித்த மீன் என்ற உரையும் பிடித்த மீன்களிலேயே எது தலைமையான உயர்ந்த மீனோ அதை கொடுத்தார் என்றும் உரை செய்யலாம் அந்த இந்த ஒரு தலைமீன் படுந்தோரும் என்று சொல்ற ஆனா இந்த வரியம் படிச்சு மட்டும் படிச்சீங்கன்னா பட்ட மீன்களில் ஒரு தலை தலை மீன் என்றால் பிடித்த மீன்களில் எது சிறப்பானதோ அதை கொடுத்து வந்தார் என்றுதான் பொருள் வருது முதல் மீனை கொடுத்தார்னு வல்ல இந்த ஒரு எழுதுகிற வாக்கியத்தை சரியா படிச்சோமான முற்றில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலைமுகந்தப்பட்ட மீன்களில் கொண்டு வந்த மீன்களிலேயே ஒரு தலை மீன் கொண்டு வந்த மீன்கள்ல எது சிறந்த உயர் மீனோ அதை இறைவனுக்குன்னு நிவேதனம் பண்ணிவிட்டார் ஆக தாங்கள் செய்வது கொலை தொழிலா இருந்தாலும் இறைவனுக்கு அதுல ஒரு பங்கு கொடுத்தார்கள் மீன் சாப்பிடுவார் நாங்க மீன் சாப்பிடுறோம் அதனால இறைவனை சாப்பிடு கண்ணப்படுதான் தாம் சாப்பிட்ட மாம்சத்தை இறைவனுக்கு நினைக்காதீங்க இந்த அதிபத்தரும் தாங்கள் என்ன மீனை தின்று வாழ்ந்தார்களோ அதையே இறைவனுக்கு உணவாக கொடுத்திருக்கிறார்கள் அதனால யார் யார் எந்தெந்த உணவு சாப்பிடுறார்களோ அந்த உணவு ஆண்டு தப்பில்லை அது உண்மையான எனக்குள்ளதை கொடுக்கிறியா எனக்கு நீ கொடுத்தத நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படி சொன்ன அதுல எந்த பிழையும் இல்லை எந்த தவறும் இல்லை அப்படிங்கறது நமக்கு காட்டுகின்றன ஆராய்ச்சிக்கே போவாதீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை இறைவனுக்கு கொடுங்க அந்த இறைவன் மன்னிச்சு விடுகிறான் என்பதுதான் இந்த புராணங்கள் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் படுந்தோறும் நட்டமாடிய நம்பருக்கு நளிர் முன்ன கடல்ல அந்த மீனை விட்டுட்டார் சிதம்பரத்துல கூட்டாடுறாரே சிவபெருமான் அந்த சோபெருமானுக்கு உரியது நட்டமாடிய நம்பருக்கு சிவபெருமானுக்கு ஆகட்டும் அப்ப சிவபெருமானுக்கு நிவேதனம் அப்ப இறைவனையும் தங்க ஜாதியில ஒருத்தரை ஆக்கிட்டார் தான் எப்படி மீன் சாப்பிடுறாரோ அது போல இறைவனும் மீன் சாப்பிடுவான் ஆனால் நாம் அவனுக்கு மீன் கொடுக்கிறோம் ஒன்றி போனார்கள் இறைவனை நம்மில் வேறாக பார்க்க கூடாது நம்மில் ஒருவனாகவே நம்மை போன்றவனாகவே அவனு நானும் ஒன்றுபடுகிற ஒரு பொருளாகவே கொண்டு போகும்போதுதான் பக்தி உணர்வு அதிகமாகும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை அங்கே உண்டாகிறது ஒன்றாக கருதுகிற போது பாடிய நண்பருக்கு என நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்பர் ஆனால் மீனை விட்டாரை தவிர அன்பு குறைவில்லை ஒரு பிடிச்ச மீன் ஒன்னு குறைஞ்சு போச்சு ஆனா இவர் நித்தி வச்சிருக்கிற அன்பு மட்டும் குறைவில்லை அன்பு குறையாதவராக வாழ்ந்து வந்தார் மீன் பிடிக்கிற போது நிறைய மீனை பிடிக்கிறது ஒரே ஒரு மீன் வந்தா சரி அதே கொடுத்துருவோம் நல்லதோ கெட்டதோ அதே இறை மீன் கொடுத்துருணும் அதையும் கொடுத்து கொண்டு வந்தாராம் இவர் ஒரே ஒரு மீன் கிடைச்சாலும் அது கொடுத்து வந்தார் இரவன் என்ன பண்றான் போறாங்க வீட்டுல இருந்த பழைய சுத்தெல்லாம் வித்து வித்து வித்து சாப்பிட்டாச்சு ஏழையா போட்டாங்க ஏழையா போனாலும் கூட அந்த இறைவனுக்கு மீன் பிடிச்சு அதுல ஒரு மீன் கொடுக்கணும் எண்ணத்தோடு தான் அவர் போயிட்டு இருக்கார் ஆகவே எல்லா செலவு செய்தும் ஏடையாக போன பிறகும் கூட இரவனுக்கு செய்கிற தொண்டில் இவர் விடாதவராக நடந்து கொண்டு வந்தார் நடந்து கொண்டிருக்கிற போது இவர் ரொம்ப தள்ளாடி போயிட்டார் சாப்பாடே இல்ல ஒரு வாரம் வரல இவருக்கு வேலை செய்கிறவர் மட்டும் கொஞ்சம் தெம்பா கடலை மீன் பிடிக்க போனார்கள் அப்ப வலை வீசி பிடிக்கிற போது ஒரே ஒரு மீன் அவர்கள் கிடைச்சது மீனானது பொன் உடம்பெல்லாம் ஒரே பொன் அவனுடைய செதில்கள் உலகமே விலை மதிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு மீன் அப்படிங்கிறார் ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீன் அங்கு ஒழித்து கனக நற்றுடர் நவமணி பரவ கனகத்தால் செய்யப்பட்ட மீன் நவணி பதிக்கப்பட்ட அமைத்து உலக அடங்கலும் விளையாம் உலகம் முழுவதையுமே விலையாக சொல்லத்தக்க ஒரு மீன் பான்மை அற்புதப்படியதொன்று ஈடு வலைப்படுத்த அவர் வலையிலேறே படுத்தார் பிடித்து வந்தார்கள் ரொம்பவே இருந்த மீன் சரி இது நம்ம எல்லாரும் மணக்காரா போயிடலான்னு அந்த மீனவர்கள் பிடிச்சு வந்து தலைவராகிய அதிபத்திலே கொடுக்கிறார்கள் வாங்கு நீழ்வலை அலை கடல் கரையில் வந்தேற செஞ்சு தாங்கு பேரு தடைத்திட காண்டலும் அது கரையில போட்ட சூரியன் எழுந்தால் எப்படி பலபளப்பான ஒளி உண்டாகுமோ அதுபோல இந்த மீனை பிடித்த உடலே பேரு தடைத்தது கடற்கரை ஓரம் முழுவதும் ஒரு பெரிய ஒளி உண்டாயிற்று அப்படிப்பட்ட ஒரு தங்க மீனாக உடம்பெல்லாம் நவரத்தனமாக என்ன பண்றான்னு கிடைச்சிருக்கு அங்கே கிடைக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்றாரு வார்த்தை வச்சிருக்கார் சேர்க்கிறாரு செஞ்ச உடற்பதித்தன உலக உலகளாம் என்ற ஒரு சொல் இருக்கு பாருங்க இது இறைவன் அடி எடுத்து கொடுத்த சொல் அந்த பாட்டுல முதலிய வச்சுக்கார் கடைசி வச்சுக்கார் மொத்தம் பதினாலு இங்கே பயன்படுத்துகிறார் உலகலாம் இயக்கும்படியாக பேருளை திளைக்க அந்த மீனை பார்க்கிறார் பார்த்த உடனே எடுத்து பாங்கு நின்றவர் மீன் ஒன்று வடுத்தனும் என்றார் யா மீனை பிடிச்சிட்டு வந்து என்று மற்ற செம்படவர்கள் சொன்னார்கள் கேட்டார் ஒன்னே ஒன்றுதான் இது எவ்வளவு உயர்வா என்றாலும் இதுவும் சிபுரமான இறைவனுக்கு கொடுத்துற வேணுன்னு முதன் தண்ணீர் தரையில இறங்கி அந்த அலை வரும்போது அலையோட அலையான மீன் சேர்த்து விட்டார் நீ போ சிதம்பரத்து கிடக்கிற ஓரமா போய் நடராஜா இருப்பார் நடராஜாவுடைய திருவடிக்கு சேர்ந்து ஒன்று அற்றது என்ன ஆளுடைய சென்று பொற்கழல் சேர்கிற சிவருமான திருவடியை சேரட்டும் என்று சொல்லி அந்த திரையோடும் திரைத்தார் அலையோடு அலையாக அந்த மீனை விட்டுவிட்டார் அப்போ இறைவன் நேராக காட்சி கொடுக்கிறான் பொரு அவர்தான் அந்த மீனப்ப கடல்ல விட்ட உடனே அந்த மீன் மறைஞ்சு சிவபெருமானை ஆகாசத்துல இடபாருடராக காட்சி தரார் இவருக்கு காட்சி கிடைக்கிற பாக்கியம் இருக்கு எத்தனையோ நாயன்மார்கள் தான் இவருக்கு காட்சி கிடைக்கிற பாக்கியம் இருக்கு எத்தனையோ நாயன்மார்கள் தான் ஒருத்தர் இவருக்கு இறைவன் தருகிறான ஆகாயத்திலே வந்தார் பொழிந்தனர் முகைப்பூ உடனே தேவலோகத்தில் இருந்து பூமழை பொழிந்தது இதெல்லாம் அடையாளம் இறைவனங்கே வந்தார் என்றால் உடனே பூமழை பொடியணும் மழை தேவளவு தந்து மழை போல பூக்கள் பொடியும் பஞ்சநாதமும் எழுந்தன தேவ வாத்தியங்கள்ல விதமான வாத்தியங்கள் அதான் பஞ்சநாதம் என்று சொல்வது தேவ வாத்தியம் முழங்கிற்று அதிபத்தரு பணிந்தே அஞ்சலிக்கரம் சிரமிசை அணைத்து உடனே அந்த உருவத்தை பார்த்து கீழே அப்படியே கடற்கரையில நமஸ்காரம் மேல கையை குவித்துக் கொண்டார் இந்த அதிவத்தர் சிவலோகம் நினைத்து நன்னி சிறப்புடையாங்குரே அவரை பார்த்து நீ சிவலோகத்துக்கு வருக சிவலோகத்தில் அடியார் இருக்கிறார்கள் அடியாரோடு நீனும் ஒரு அடியாரா சேர்ந்துரு அப்படின்னார பெரிய புராண கதைகளை படித்து நாம் முடிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உயர்ந்த செய்தியை நமக்கு இங்கே கொஞ்சம் சிந்திக்க வேணும் ஒவ்வொரு நாயன்மாரையும் கதை சொல்லும் போது இந்த உலகத்துல அவர் ஏதோ செம்புட குளத்துல இருந்தார் ஒருத்தர் வந்து புலையர் குளத்துல இருந்தார் ஒருத்தர் ரொம்ப அண்டனாராயிருந்தார் இப்படியெல்லாம் ஜாதி சொல்லி இந்த உலகத்துல நாயன்மாரை சொல்றோம் கடைசியில இறைவன் அவர்கள் காட்சி கொடுத்து அரைச்சு கொண்டு சேர்க்கிறாடு ஒண்ணு இல்ல எல்லாருக்கும் ஒரே இடம் தான் அதனால அங்க போன பிறகு எப்படி ஒன்னாயிரங்களோ அது போல இங்க இருக்க போது ஒண்ணுதான் அல்ல வித்தியாசம் கிடையாது நாம உலகத்தில் இப்படி ஒரு பெயர் வைத்துக்கொண்டு வித்தியாசத்தை வைத்து உலகத்தை நடத்தணும் உலகத்தை நடத்த ஒரு அடையாளம் தேவையா இருக்கு நாம் வருகிறோம் ஆனால் அடியார்களானவர்கள் இந்த ஜாதியை கடந்தவர்களாக ஆய்விடுகிறார்கள் இங்கே அதுக்கப்புறம் போய் அவர்கள் ஒற்றுமை நிலைக்கு போறதுக்கு முன்னேயே இந்த ஜாதியை ஒடித்தவர்களாக வந்து விடுகிறார்கள்